அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லூசம் அவர்கள் வேதமறிந்த மக்களிடம் செல்கிறீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹும் அலிஹுசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுமாறு அவர்களை நீர் அழைப்ப இதற்கு அவர்கள் கட்டுப்பாட்டால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளை அவர்கள் கட்டுப்பாட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்கியுள்ளான் அவர்களில் பணக்காரர்களிடம் எடுத்து மக்களில் ஏழைகளிடம் கொடுப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களின் விலை உயர்ந்த பொருட்களை எடுப்பது குறித்து அநீதம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீர் பயப்படுவார்கள் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது முஸ்லிம் ஒன்று